ம் காந்தோ மா ஜனோ தம் வந்தே கஜரம்ாவீஸு சே வசத்து ஜிஹ்வா சரஸ்வத்தீதிமூர் சுதேஷிந்திர டைபாயனம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவ மாத பித்தமேச்சா விதையமே ேவேவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபிய प्रज्ञान ओम ோபிரவரோமச்சிதன விஷோத்தியேத்த முப்பத்ததுலோகம் ஹத்ப்புண்டஸம் ஊர்வநாழமோர்வமுகமுன்நிதிரம் அஷ்டிரம் சர்க்கேத் சூரிய சோமாத்தரோத்தரம் வன்மேஸ்மரேம் மமைத்தியனமங்கலம் சமம் பிரம் சுகம் தீர்ச்சாரம் சுச்சாரு சுந்தரீவம் சுகபோலம்மித்த சனகர்ணவிஃரன் மக்களம்பரம் ஹனம்சீநேத்தனம் சங்கச்சிராப னாவிபூஷத்தூப்புரர்விலச்பாம் கௌஸ்துபிரயம் தியுமத் கட்டிசூத்தாங்கயுதம் ம் பிரசு முகே கணம் சுகமியுமோத் நாற்பத்தி ஒன்றாம் ஸ்லோவை இங்கே நிறுத்தணும்னு சொல்லியிருக்கேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு சகுண பிரம்ம தியானத்தை உபதேசம் பண்ணுகிறார் சகுண பிரம்ம தியானத்தின் மூலம் மோக்ஷம் என்பது சுருக்கமாக சொல்லப்படுவது அதில் சூக்ஷ்மங்களெல்லாம் வைத்து அழகாக சுருக்கமாக சொல்லப்படுவது மோட்ச சாதனம் பக்தின்னு சொன்னதுனால பக்தியை ஃபோக்கஸ் பண்ணுறார் ஞானத்தை ஃபோக்கஸ் பண்ணலைன்னாலும் அதில் அர்த்தம் இருக்குது நீங்கள் போக போக உங்களுக்கே புரியும் பாருங்கள் இப்போது தியானம் பண்ணணும்னு சொன்னார் உத்தவரும் கேட்டார் எப்படி தியானம் பண்ணணும் எந்த வடிவத்தை தியானம் பண்ணணும் எந்த குணங்களோட தியானம் பண்ணணும்னு கேட்டார் அவர் சமமான இடத்துல அமரணும் சமமாக உடம்பை வச்சுக்கணும் கைகள் ரெண்டையும் கோர்த்து மடியின் மீது வச்சுக்கணும் அப்புறம் கண்களுடைய கண்கள் ரெண்டும் மூக்கின் நுனியை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்புறம் பிராணாயாமத்தை பண்ணணும் பிராணாயாமத்தை செய்து பிராணாயாமம் செய்கிற அபியாசத்தோடு ஓங்காரத்தை மணிநாதம் போல் மூலாதாரத்துலருந்து துவாதசாந்தம் வரைக்கும் நினைக்கணும் துவாதசாந்தம்னா தலைக்கு மேலே பன்னெண்டு அங்குலம் கணக்கு அது ஒரு பாவனை இங்கேருந்து எப்படி லலிதாசாஸ்திரநாமத்தில் சொல்லியிருக்கோ மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனியசி பவானி பாவனாகமியா அந்த பாவனாகம்யாங்கிற மாதிரி அதே அர்த்தம் அங்கே லலிதாசாஸ்திர நாமத்தில் அம்பாளை சொல்லியிருக்கு இங்கே வந்து மகாவிஷ்ணுவினுடைய ரூபத்தை சொல்லுகிறது அது மாத்திரம் இல்லை அதுக்கிடையில் அது பலனை சொன்னார் இப்படி ஒருத்தன் பத்து தடவை மூணு வேளை பண்ணினானா ஒரு மாதத்துக்குள்ளே பிராணனை ஜெயிச்சுவிடலாம் அப்படின்னு சொன்னார் இப்படி பிராணாயாமத்துக்கு அடுத்தது என்னதுன்னா மனசில் பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது முதல்ல பகவானுக்கு மனசில் ஆசனம் கொடுக்கணும் ஹிரு கமலம் ஹிருப்புண்டரீகம் அந்தஸ்தம் ஊர்துவநால மதோமுகம் தியாத்வா ஊர்தமுக சன்முன்னித்ரம் அஷ்டபத்ரம் சகர்ணிகம் எட்டு இதழ் தாமரையோடு கூடியிருக்கக்கூடிய தாமரை தாமரைய மனசில் தியானம் பண்ணணும் அதில் வந்து வரிசையாக யார் முதல்ல சூரியன் அடுத்தது சந்திரன் அடுத்தது அக்னி அந்த அக்னிக்கு மத்தியில் தியானம் பண்ணணுமா எப்படி கற்பனை பண்ண சொல்கிறார் அக்னி ஜுவாலை இருக்குது அக்னி ஜுவாலையில் பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இந்த எந்த பகவானை தியானம் என்னாலும் சரி இந்த புஸ்தகத்தில் பாகவதத்தில் இங்கே மகாவிஷ்ணுவினுடைய ரூப வர்ணனை பண்ணப்பட்டிருக்கு தியான மங்களம் என்னுடைய மங்களகரமான மூர்த்தியை தியானம் பண்ணணும் சமம் பிரசாந்தம் சுமுகம் தீர்க்கச்சாரு சதுர்புஜம் சமமாக இருக்குது எல்லா அங்கங்கள்லாம் சமமான ப்ரப்போஷனோட இருக்குது ரொம்ப சாந்தமாக இருக்கு அழகான முகம் அழகான முகம் நீண்ட நான்கு கைகள் இதெல்லாம் வந்து செங்காளிபுரம் அனந்தராமதிஷதர் போன்றவர்கள்லாம் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணுவார்கள் அப்படி சொல்ல சொல்ல சொல்ல அப்படியே உங்களை கண்ணை மூடி உட்காத்தி வச்சு அப்படியே பகவானை உள்ளத்தில் நிறுத்தி விடுவார்கள் அது சொல்கிற விதம் அந்த பகவானுக்கு திவ்யமான கணுக்கால் அப்படின்னு ஆரம்பித்தாச்சுன்னா அப்படியே போயின்ண்டே இருக்கும் அந்த திவ்யமான கணுக்கால் அதில் அழகான நூபுறம் எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு சொல் இப்போ அழகான நூபுறம் அற்புதமான ஜானு ஜானுன்னா என்ன முழங்கால் அதுக்கப்புறம் வந்து கதலி ஸ்தம்பம் போன்ற தொடைகள் அதில் பீத்தாம்பர வஸ்திரம் கட்டி கட்டிசூத்திரம் அந்த மேக்கலை அப்படியே வர்ணனை பண்ணிகிட்டே போவாங்க அப்படி பண்ணிகிட்டே போகப்போ பக்தர்கள்லாம் கேட்குறவங்கெலாம் அப்படியே கண்ணமூடி தியானம் பண்ணிட்டுருப்பாங்க தியானம் சொல்லி கொடுக்குற மாதிரி அப்படி வந்து பகவானுடைய அந்த இடுப்பு அழகான திவ்யமான இடுப்பு அழகான உதரம் அந்த உதரத்தில் நல்ல ரத்னாபரணம் அந்த ரத்னாபரணம் அப்படி பிரகாசமாக இருக்குது அப்படி அப்புறம் அந்த கைகள்லாம் நீண்ட சதுர்புஜம் அதிலெல்லாம் மணிக்கட்லையெல்லாம் அழகான கங்கணங்கள் அழகான கங்கணங்கள் அற்புதமான தோல் வலைகள் அந்த தோல் வளைகளெல்லாம் திருலோகத்தையும் பிரகாசப்படுத்துகிறது இப்படி சொல்லணும் நம்மளும் பழகிக்கணும் கொஞ்சம் அதெல்லாம் சொல்லி பழகிக்கணும் அற்புதமான சாரு அந்த சாருஸ்மிதமான முகம் அந்த சுந்தரமான முகம் எல்லோரையும் கொள்ளை கொள்கிற முகம் குசேலனுக்கு அனுகிரகம் பண்ணின முகம் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணின முகம் திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்த முகம் இப்படி ஏதாவது ஒன்றுன்னா சொல்லிகிட்டே போகணும் அப்படி வர்ணனை எல்லாம் பண்ணணும் நமக்கு வர்ணனை பண்ணுற சக்தி குறைவு ஏன்னால் நம்ம பஞ்சதசியில் வேதாந்தத்தை போய் என்ன நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம்னு சொல்லிகிட்டு ஆளை கூப்பிட்டு திருடனை பிடிச்சி ராஜ மொழி இன்னும் உதாரணம் பாருங்க திருடனை பிடிச்சி ராஜா மாதிரி மொழிடா அப்படின்னா அவனுக்கு எப்படி மொழிங்க அது மாதிரி விழுந்து விழுந்து அத்ரேஷ்யம் அக்ராகியம் அகோத்திரம் அவர்ணம் அஜக்ஷுஸ்ரோத்திரம் நான் திரம் நவகிஷ் பிரஜம் நோபயத பிரஜம் அப்படின்னு எல்லாம் அத்வைத்த வேதாந்தத்தில் நிர்குணம் நிராகாரமாகவே சொல்லி சொல்லி பழகி போன ஆளுக்கு இதை சொல்லுறதுன்னா ஆனால் ஒன்று இது வேணும் இந்த அபியாசம் வேணும் பார்த்தா குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அதில் ருச்சியை உண்டு பண்ணி தியானம் பண்ணி பழக்க முடியும் ஏகாகிரதைக்கு கண்டிப்பாக வேணும் மன ஒருமுகப்பாடுக்கு ரூபத்தியானம் அவசியம் ஆனால் ஞாபகம் செத்தியம் இல்லை ரூபத்தியானம் சாத்தியமில்லை ரூபத்தியானம் சாதனம் ஏகாகிரதை சாத்தியம் மன ஒருமுகப்பாடு சாத்தியமே ரூபத்தியானம் பண்ணின் இருக்கிறதே சாத்தியம் கிடையாது அந்த கிளாரிட்டி வேணும் தெளிவு நமக்கு வேணும் அப்புறம் சுசாரு சுந்தர கிரீவம் ரொம்ப அழகாக இருக்கான் சுச்சாரு சாருன்னா அழகான சுந்தரக் கிரீவம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய கழுத்து பாது சுகோலம் இங்கே பார்த்திங்கன்னா என்ன எந்த புஸ்தகத்தை எடுங்க எதாவது வர்ணனை பண்ணணும்னா இப்படிலாம் வர்ணனை பண்ணுவாங்க எழுத்தாளர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும் ஆணை வர்ணிக்கிறது பெண்ணு பெண்ணை வர்ணிக்கிறது இதெல்லாம் பார்க்குறோம் இங்கே பக பகவானை வர்ணிக்கிறது நித்தியமான இறைவனை ஒரு வடிவம் கொடுத்து வர்ணிக்கிறது சுகபோலம் அழகான கண்ணங்கள் சுச்சிஸ்மிதம் நல்ல சிரிப்பு புன்முறுவல் சுச்சிஸ்மிதம் சமான கர்ண விண்ணஸ்த இந்த காது ஒரு பக்கம் இந்த காது ஒரு பக்கம் எழுத்துட்டுருக்கு இல்லையா ஈக்குவலாக இருக்கான் காது சமான கர்ண விநியஸ்த இந்த காதும் இந்த காதும் ஒரே மாதிரி இருக்கான் அதில் குண்டலங்கள்லாம் அழகாக போட்டிருக்கான் என்ன பாருங்களேன் கடவுள் படைப்பு இந்த உடம்பு நம்மளால் ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் வச்சோம்னா ஒரு நூலையாவது மாறி தான் இருக்கும் இந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டுறது பாருங்கோ அதே மாதிரி இந்த செலந்தி பூச்சி வள கட்டுறதை பாருங்க அது எப்படி தான் அழகாக வள வள கட்டுறது அது எங்கே போய் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு படிச்சுது ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் கிடையாது ஒன்றும் கிடையாது அது அழகாக அதுக்கு வந்து பின்றதுக்கு பகவான் இயற்கையாகவே ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்கார் இதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கு நிறைய அப்படி பார்க்குறோம் ஒன்றும் வேண்டாம் இந்த இந்த ஒற்ற இந்த வெள்ளையாக ஒற்றை கட்டுறத அதை போய் பாருங்க அது என்ன அழகான வெள்ளை தெரியுமோ அது கொஞ்சம் நேரம் உடனே பிச்செரிஞ்சு விடக்கூடாது அதை கொஞ்சம் நேரம் பார்க்கணும் அது நம்ம புஸ்தகத்துலேயே இருக்கும் படிக்காதனால நம்ம புஸ்தகத்துலேயே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உட்காந்துருக்கும் அதுக்குள்ளே அந்த பட்டுப்பூச்சி மாதிரி எதாவது இருக்கும் இல்லை பார்த்தா இயற்கையை ரசிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அப்படி ஒரு பழக்கத்தை அபியாசம் பண்ணியாச்சுன்னா ஒன்றும் வேண்டாம் இப்படி போகும்போது பாருங்க இந்த கிருஷ்ணகமலம்னு ஒரு புஷ்பம் என்ன வாசனை பார்த்திங்களோ அங்கே ஒரு புஷ்பம் இருக்குது அசோக புஷ்பம் நிறைய பூத்து குலுங்கிறது பார்த்தா அதுதான் சீதாதேவி இருந்த அசோகவனத்தோடய மரம்னு சொல்கிறாங்க ஒரு சுவாமி கொண்டு வந்து வச்சார் நீ பரமார்த்தாந்தமன் ரெண்டு மரம் இருக்குது அதோடய புஷ்பம் ஏதோ ஒரு தரம் பார்த்தாங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கல ரொம்ப அற்புதமாக இருக்குது இதெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு புஷ்பத்தை எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் ரசித்து பார்த்தா ஆச்சரியமாகத்தான் இருக்குது அப்போ சமான கர்ண விண்யஸ்தஸ்புரன் குண்டலம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் மனபாடம் பண்ணி வச்சுக்கணும் அதாவது மகரகுண்டலம் மகரகுண்டலம் போட்டிருக்கார் பகவான் ஹேமாம்பரம் தங்கத்தினால் ஆடை ஹேமாம்பரம்னா பொன்மயமான ஆடையை உடுத்தியிருக்கிறார் கனஷ்யாமம் கனஷ்யாமம்னா கருப்பும் நீலமும் கலந்த நிறம் சுவாமியோட நிறம் எப்படி இருக்குது பகவானுடைய நிறம் கருநீல வண்ணம் கனஷ்யாமம் ஸ்ரீவத் சஸ்ரீ மார்பல மகாலட்சுமி இருக்கிறாள் ஸ்ரீவத் சஸ்ரீநிகேதனம் சங்க சக்கர கதாபத்ம வனமாலா விபூஷிதம் சங்கு சக்கரம் அப்புறம் கதை வனமாலா நிறைய பேருக்கு இந்த படம் போடுறதுலேயே தப்பு வரும் வலது கையில் கதை இடது கையில் தாமரை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சில புஸ்துற தப்பாக போட்டுவிடுவோம் இடது கையில் கதை வலது கையில் தாமரை போட்டுடுவோம் அது அப்புறம் கேட்டால் அது ஊர் பழக்கம்னு விடுவோம் எதா தப்பாக பண்ணிட்டோன்னு வச்சு உங்களேன் ஒன்று எங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணார் இவங்க அப்படி தான் பண்ணினாங்கன்னு சொல்லிவிடுவோம் அதனால் வனமாலி கதி ஷாரங்கி சங்கி சக்கரீச்ச நந்தகி நந்தகிங்கிறது ஒரு வாழ் ஸ்ரீமான் நாராயணோ விஷ் விஷ்ணு அபிரக்ஷத்து எல்லாம் நம்ம பழக்கத்திலே இருக்குது தனந்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணுற போது சூரிய மண்டலத்தில் பண்ணுறோம் நம சவித்ரே ஜகதேக சக்ஷுஷே ஜகத் பிரசூதிஸ்திதி நாசஹேதவே திரயீமய திரிகுணாத்ம தாரிணே விரஞ்சி நாராயண ஷங்கராத்மனே சூரிய மண்டலம் இங்கே சொன்னார் சூரியன் சந்திரன் நெருப்பு நெருப்புக்குள்ள நினைக்க சொல்லிவிட்டார் பகவான் நெருப்புக்குள்ளே இப்படி கண்ண மூடின்னு நீங்கள் நினச்சி பார்த்தாதான் தெரியும் இது வார்த்தையால் சொல்லி பண்ண முடியாது எல்லாரும் இதை வந்து இது இதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நம்ம தனியாக உக்காந்து பண்ணி பார்க்கணும் அப்போ நமக்கு தெரியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு கிடைக்கும் ஒரு ப்ரோக்ராம் எப்படி தியானம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு அழகான ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்கு ஆஹா இது ஏக்கரூப தியானம் சங்க சக்கர கதா பத்ம வனமாலா காட்டில் இருக்கக்கூடிய புஷ்பங்களெல்லாம் போட்டு வனமாலா விபூஷித்தம் ரொம்ப அலங்காரம் பண்ணி ஆனந்தமாக இருக்கார் நூபுரயிர் விலசத் பாதம் காலில் அழகாக சலங்கை போட்டிருக்காராம் நூப்புரைஹின்னு சொன்னால் கொலுசுன்னு அர்த்தம் நூபுரையிர் விலசத் பாதம் பகவானுடைய திருவடிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பெருமாள் கோயில் எல்லாம் பார்த்தா அந்த கிருஷ்ணருக்கு காலிலலாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுலாம் ஒரு வளையம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முத்து முத்தா ஒன்று இருக்கும் அப்புறம் வெறுமனை வெறும் ஒன்று போகும் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் பிடிக்கும் ஏன்னா நகை ஐட்டம் இல்லையா அந்த பெருமாளுக்கு அந்தபடி எதுவாக இருக்கும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி போராத்துக்கு இடுப்பில் ஒரு சங் சாவி கொத்து வேறு தொங்கும் பார்த்துருக்கீங்களோ அதில் தங்க சாவி கொத்து அது எதையும் போட்டு திறக்க முடியாது ஆகையினால அது பெருமாளுக்கு அழகாக இடுப்பில் ஒரு கச்சமெல்லாம் கட்டி மன்னார்குடி ராஜகோபால சுவாமின்னா உடனே மனதுக்கு ஞாபகம் வருதோ வந்ததுன்னா தான் நல்லது வடுவூர் ராமர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது அந்த ரூபங்கள் இங்கே ஒரு ராமர் கோயில் இருக்குது அழகான ராமருடைய ரூபம் இருக்குது ஆனால் சனிக்கிழமை சாயங்காலம் மாத்திரம் திறந்து சாத்திடுவாங்க நேற்றுக்கு பார்த்துட்டு வந்தேன் சுகுமா அதாவது சங்கச்சக்கர கதாபத்ம வனமாலா விபூஷிதம் நூபுரை விலசத் பாதம் கௌஸ்துப பிரபயுதம் கௌஸ்துபிரபயாயுதம் கௌஸ்துப ரத்னம்னு ஒரு ரத்னம் இருக்கான் அதோட கூடின கௌஸ்துபிரபயாயுதம் தியுமத் கிரீட்டம் கௌஸ்துபணிகளால் போடப்பட்ட கிரீட்டம் தலையில் அற்புதமான கிரீட்டம் ரத்ன கிரீட்டம் பிரகாசிக்கிற தியுமத்துன்னா பிரகாசிக்கிற கிரீட்டம் கடக்க கட்டிசூத்ராங்க கடக்கம்னா என்ன கைவளை தோழ்வளை அதுக்கெல்லாம் வந்து கைவளை அது கடக்கம் அப்புறம் கட்டிசூத்ராங்கன்னா அருணா கயிறு இடுப்பில் கட்டியிருக்கிற அரங்கான் கயிறு கட்டிசூத்ராங்க கட்டிசூத்திர அங்கதாயுதம் அங்கதான்னு சொன்னால் தோல்வளை தோல்வலையை உடையது சர்வாங்க சுந்தரம் முடிச்சுட்டார் இந்த ஆபரணங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா திருவடியிலிருந்து திருமுடி திருமுடியிலிருந்து திருவடி இதை திரும்ப திரும்ப அந்த அக்னி ஜுவாலைக்குள்ள தியானம் பண்ணி பழகணும் இதுவே ஆனந்தமாக தான் இருக்கும் சர்வாங்க சுந்தரம் ஹிருத்தியம் சர்வாங்க சுந்தரம் அனைத்து அங்கங்களும் ரொம்ப அழகாக இருக்குது ஹிருத்யம் ஹிருத்யம்னால் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகிறது பிரசாத சுமுகே க்ஷணம் தெளிந்த பார்வை அந்த பார்வை இருக்கே ஒரு தெளிவான முகப்பார்வை அதனால தான் அந்த படங்கள்லாம் அழகாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க வச்சு அதை பார்த்து பார்த்து மனசில் அந்த ரூபத்தை இப்போ நான் சொன்ன மாதிரி மன்னார்குடி ராஜகோபால எதா கோயிலில் இருக்கிற சுவாமியை அதெல்லாம் பார்த்து பழகி வச்சுக்கணும் மனசுக்கு அப்போ தான் அது ஒரு குடி படம் இப்போ பழனி முருகன் இருக்கார் இல்லையா நீங்கள் இப்போ நேரில் பார்த்தா தான் தெரியும் என்ன அழகுன்னு பழனி முருகன் அத் அந்த கௌபீன தாரியாக சாதாரணமாக பார்க்கணும் இந்த முகம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறதுனால அந்த புகையில் கல்பூரப் புகை அப்புறம் வந்து விளக்கு இதெல்லாம் வந்து சரியாக உங்களுக்கு தெரியறதில்லை அந்த கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அந்த முருகனை பார்த்தோமானா நிச்சயமாக யாரும் அந்த போகர்லாம் அப்படியே மயங்கி தான் போயிருக்கணும் அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் அந்த ஃபார்ம் அந்த கலை நுணுக்கத்தை எல்லாம் வார்த்தையால் வர்ணிக்கணும் எல்லாத்துக்கு மேலே தெய்வீகம் மந்திர சக்தி இதெல்லாம் சேர்ந்து அந்த முருகனை அவ்வளவு கொள்ளை அழகு அது மாதிரி சரி விஷ்ணுவை நினைக்கிற போது என்னத்துக்கு முருகனை நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சர்வாங்க சுந்தரம் நிறைய சுவாமி ரூபங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ நீங்களே தக்ஷணாமூர்த்தியே நினச்சி பாருங்கண்ணே தட்சிணாமூர்த்தியோட ரூபத்தை அப்படியே கண் மனக்கண்ணில் கொண்டு வந்து பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த திருவாட்சியாக இருக்கட்டும் இருக்கே அந்த திருவாட்சியில் அக்னி ஜுவாலை இருக்குது அதில் ஒன்று ஒன்றுலேயும் அ ஐன்னு எழுத்துருக்கு சம்ஸ்கிருதம் எழுத்து இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லலை தட்சிணாமூர்த்திக்கு பின்னால் ஒரு ஆர்ச் இருக்கு அது பேர் திருவாச்சி பிரபாவளின்லாம் சொல்லுவாங்க இது வந்து இந்த திருவாட்சி நான் மனசில் பார்த்து பண்ணினது தான் இது வந்து திருவெண்காடு நடராஜருக்கு திருவாட்சி இப்படி தான் இருக்குது திருவெண்காடு நடராஜர் திருவெண்காடு எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்களோ திருவெண்காடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது அதையினால்வேதாரண்யம்னு பேர் அங்கே இருக்கிற நடராஜருடைய திருவாட்சி இப்படித்தான் இருக்கு அந்த திருவாட்சியில் வந்து அது வந்து இறைவன் அறிவே வடிவானவராக இருக்கிறாருங்கிறதுக்காக ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்கள் ஐம்பத்தோரு ஜுவாலை இருக்கங்க அதில் தட்சிணாமூர்த்தி வீட்டில் இருக்கிறார் மௌனவியாக்கியா பிரகட்டித பரபிரம்ம தத்துவம் யுவானம் வரிசிஷ்டாந்தே வசதரிஷி கணை ராவ் தம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியேந்திரம் கரகலித சின்முத்ரம் ஆனந்த ரூபம் சுவாத்மா ராமம் முதித்த வதனம் தட்சிணாமூர்த்தி மீடே இப்போ கிருஷ்ணர் வந்து இங்கே வந்து அக்னி ஜுவாலையில் வந்து இதைத்தான் நினைக்கணும் தட்சிணாமூர்த்தியை நினச்ச பார் அப்படின்னு என்ன மிரட்ட போகிறாரா நமக்கு ஒரு வழி கூடாது நான் ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இது நமக்கு சாதனமே தவிர சாத்தியமில்லை இதில் அபிமானம் வச்சு ஒட்டு ரொம்ப இது பண்ணக்கூடாது நாளாக நாளாக அவரே சொல்றார் இதுலேயே பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு இப்போ சொல்ல போகிறார் பார்த்த சுமுகே கணம் சுகுமாரம் அபித்யாயேத் சுகுமாரம் அபித்யாயேத் நல்ல வாலிப பருவம் சுகுமாரம் அதாவது காமனை வென்ற அழகு அப்படின்னு அர்த்தம் குமாரஹா அப்படின்னு சுகுமாரகா மாரஹா குமாரஹா சுகுமாரஹா மாரன்னு சொன்னால் மன்மதனுக்கு பேர் மாறன்னு பேர் குமாரஹா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த பையங்கள்லாம் இந்த இன்னும் இன்னும் வந்து பருவத்துக்கு வராத பையங்களுக்கு குமாரன் பேர் சங்கராச்சாரியார் நச்சிகேதஸை சொல்லும் பொழுது குமாரன் சொல்கிற போது குழந்தையை உண்டு பண்ணுகிற சக்தியை அடையாதவன் அப்படின்னு எழுதுகிறார் அப்பிராப்த பிரஜன சக்திமான் அப்படின்னு நச்சிகேத சொல்கிறார் ஆக குமாரன் சொன்ன என்னர்த்தம் குத்சிதா மாரஹா யஹா சகா குமாரா அதாவது மாறனை வென்றவன் மாறனுக்கு வசப்படாதவன் அவனுக்கு பேர் குமாரன் சுகுமாரன்னா என்ன அர்த்தம் ரொம்ப ரொம்ப நல்ல குமாரன் சுகுமாரா அபித்தியாயே சர்வாங்கேஷு எல்லா அவயவத்திலையும் மனசை நிறுத்தி நிறுத்தி பார் கொஞ்ச நேரம் காலையே பார்த்துட்டு அப்புறம் முழங்கால தரிசனம் பண்ணு அப்புறம் பீத்தாம்பரத்தை தரிசனம் பண்ணு அப்புறம் கட்டிசூத்திரத்தை தரிசனம் பண்ணு இப்படியே ஒரு ஒரு அவயத்திலாம் மனசை செலுத்து வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதியோடய ரூபம் பார்த்தா தெரியும் அம்பாளுடைய ரூபம் பெருமாளுடைய ரூபம் எல்லாம் ஏதாவது ஒன்று இங்கே சொல்கிறது விஷ்ணுவோடைய ரூபமாக இருக்குது ஆ மனோததத்துன்னா என்னர்த்தம் ஒவ்வொரு அவயவத்திலையும் சர்வ அங்கேஷு மனோததத்து தியாயேத் ஒவ்வொரு அங்கத்திலும் மனசை செலுத்தி தியானம் செய்ய வேண்டும் இறைவனுடைய திருவுருவத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு அவயவத்திலும் மனதை செலுத்தி தியானம் செய்ய வேண்டும் அடுத்தது இப்போ இதெல்லாம் ரூபம் ரொம்ப அழகான இதுலேயே இந்த உங்களுக்கு உங்கள் புஸ்தகத்துலையே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேப்பர்லேயே இந்த மூணு நாலு ஸ்லோகமும் சேர்த்தே போட்டிருக்கு இதை மாத்திரம் மனப்பாடம் பண்ணி இதோட அர்த்தத்தை நல்லா சிந்தனை பண்ணி கண்களை மூடி அடுத்த வருஷம் வரைக்கும் தியானம் பண்ணும் பண்ணி பாரும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வேதாந்தம்னா அப்படியே நோ பண்ணுறது அலர்ஜியாக இருக்குது சில பேருக்கு அது அல்வா மாதிரி இருக்குது ஆளாளுக்கு பக்குவத்தை பொறுத்ததாக இருக்குது ஆகையினால் நீங்கள் இது அழகாக சுவாமி இது ரொம்ப நல்லா இருக்கு இது இல்லாட்டி அதை மாற்றி நிறைய தியான ஸ்லோகமெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இந்த தியான ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிக்கணும் தியான ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் தெரிஞ்சு வச்சுக்கணும் திருக்குறள் கூட கொஞ்சம் கடினந்தான் நான் சொன்னபடி பார்த்தா வடிவம் இல்லை திருவடி மாத்திரம் சொல்கிறார் வள்ளுவர் உலகு ஆதிபகவன் முதற்றே கற்றதனால் ஆயபைன் எங்கோள் வாலறிவன் நற்றாள் தொளாரினின் திருவடி மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வந்து திருவுருவம் திருக்குறளில் திருவுருவம் சொல்லப்படவில்லை திருவடிகள் மட்டுமே சொல்லப்பட்டுள்ளன நீங்கள் பண்ணலாம் அவங்க மனசை பக்குவத்தை பொறுத்த விஷயம் அது அடுத்தது இந்திரியாணி இந்திரியார்த்தே மனசிய தன்மனி பிரிந்திரே மனசாக்கிருஷ தன்மன புத்தியா சாரீரேன்மயி சர்வத்தகவத் கீதையில் ரூபத்தியானம் இருக்கோ இடையில ஏதாவது பண்ணுவேன்னா அப்படின்னா பகவத்கீதையில் எங்கேயாவது கிருஷ்ணருடைய வடிவத்தை தியானம் பண்ண சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரோ அதனால்தான் நிறைய பேர் பாகவதம் படிக்கிறாங்க கீதையை விட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன பாகவதத்தில் பகவானுடைய திவ்ய ஸ்வரூப வர்ணனையெல்லாம் இருக்குது கீதையில் என்ன சொல்லியிருக்கு ஆத்மசம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையே ஏதாவது ரூபத்தை சொல்லியிருக்க கூடாது பகவத்கீதை தியான யோகத்தில் பகவானுடைய ரூபம் சொல்லப்பட்டிருக்கா கேள் நான் கேட்கிறேன் சொல்லியிருக்காங்க கிடையாதே இப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா சாமியாருக்கு என்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் நம்மள்கிட்ட சொல்லிட்டுருக்காரு இல்லை இல்லை நீங்கள் யோசித்து பாருங்க பகவத்கீதையில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது பகவானுடைய ரூப வர்ணனை இருக்கோ எனக்கு தெரிஞ்சு இல்லை இருந்தால் சொல்லுங்க பீஷ்மர் தியானம் பண்ணுறார் பீஷ்மர் வந்து பாகவத்திலே தான் வருகிறது அந்த தேரோட்டி வேஷம் போட்டுக்கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு தேரோட்டி நானான் சாதாரண விஷயம் நினச்சிங்களேன் எத்தனை அடி வாங்கணும்னு தெரியுமா அந்த கிருஷ்ணன் தேரோட்டி வேஷம் போட்டுக்கொண்டு அர்ஜுனனுக்கு சமாதானம் சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொன்ன அந்த கிருஷ்ணருடைய ரூபத்தை தியானம் பண்ணுறேன்னர் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஷரீரத்தை விடுற போது வவஹித பிரதனா முகம் நிரீக்ஷ்வஜனவதாமுகசிய தோஷபுத்தியா குமதிமஹரதாத்மவித்தியா யஷ் சரணரதி தஸ்யமே பிரியமஸ்தூ எதுக்கு சொல்கிறேன் பகவத்கீதை அரூபத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது விஸ்வரூபம் அரூபம் ஏக்கரூபமே கீதையில் நீங்கள் தேடித்தான் பிடிக்கணும் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கலாமே தவிர ஏன்னா தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஷ்வம் எனக்கு தெரிஞ்ச அது இதுதான் இப்போ நான் இது யோசித்து பார்க்குறேன் உங்களோட சேர்ந்து நானும் யோசிக்கிறேன் பகவத்கீதையில் இப்படி ரூபத்தியானம் சொல்லலையே பாகவதத்தில் இப்படி சொல்லியிருக்கு இது அப்போ என்ன அர்த்தம்னா ரூபத்தியானம் மந்த அதிகாரிக்கா உத்தம அதிகாரிக்கா நமக்கு தான் சுவாமி அதெல்லாம் வேண்டாம் மந்த உத்தம அதிகாரிக்காக பகவான் சொல்கிறதுலேயே தெரிய போகிறது மந்த அதிகாரிக்கு ரூபத்யானம் மத்தியம அதிகாரிக்கு என்னது ரூபாரூபத்தியானம் அநேக ரூபத்தியானம் உத்தம அதிகாரிக்கு அரூபத் தியானம் இந்த மூணு மூணு நிலையை நாம் கிடக்கணும் நம்ம ஆரம்பத்தில் இதை பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அவரே சொல்லப்படார் பாருங்கள் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது ரொம்ப அழகா கடோபரிஷத்தோட கருத்தெல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் கொண்டுட்டார் ஆத்மானம் வித்தி ஷரீரம் ரத்தமேவ புத்திம் து சாரிம் வித்தி மன பிரகிரமேவ இந்திரியாணி ஹயநாஹு விஷயாஸ்தேஷு ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தேத் தியாகுர் மணிஷினா அங்கே கட்டோபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு இந்த உடம்பு தான் தேர் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா தான் தேரில் பயணம் செய்கிற பயணி புத்தி தான் தேரோட்டி மனசு கடிவாள கயிறுகள் இந்த இந்திரியங்களெல்லாம் குதிரைகள் இந்திரிய விஷயங்களெல்லாம் பாதைகள் யார் ஒருத்தன் புத்தி மூலமா சரியாக கட்டுப்படுத்தி சரியான வழியில் போகிறான்னா அவன் வந்து ஸ்ரேயஸை அடைய விரும்புகிறவன் ஸ்ரேயஸுக்கு போகிறான் பிரேயஸை அடைய விரும்புகிறவன் பிரேயஸுக்கு போய் இதெல்லாம் கெடுத்துக்கிறான் ஸ்ரேயஸ அடைய விரும்புகிறவன் இதெல்லாம் நல்லா பயன்படுத்தி மோட்சத்தை அடையிறான் அப்படின்னு கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா சொன்ன ஸ்லோகத்தினுடைய சாரத்தை எவ்வளோ அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு பாருங்க இ இந்திரியாணி இந்திரியார் சேபியா நீட்டியில் அடிக்கடி கேட்ட சொல்லுது இந்திரிய விஷயங்கள்லேருந்து இந்திரியங்களையெல்லாம் மீட்டெடுத்து மனசாக ஆக்கிருஷ்ய மனசு வெளியிலயே போகும் இப்போவே ஆரம்பித்தாச்சு மத்தியானம் முடிஞ்ச உடனே போக போகிறோம் போக போகிறோம் போக போகிறோம் பஸ்ஸில் வந்து இடம் கிடைக்கணுமே நான் சும்மா உங்களுக்கு உங்களுக்கு அப்படிலாம் இல்லாட்டா கூட நான் ஞாபகப்படுத்தினேன் போல் இருக்கு எல்லாம் தோணுமா இல்லையா நம்ம வந்து வெளியிலே மனசு போய் போ இல்ல எல்லாம் போய் பேக் பண்ணி வச்சாச்சு எல்லாம் ரெடியாக முடிஞ்ச உடனே சாப்பிட்ட உடனே கிளம்ப வேண்டிதான் ஆக மனசை வந்து வெளி விஷயத்தில் போக விடாம இழுத்து தன் புத்தியா சாரத்தினா புத்தியா சாரதினா தன் மனகான அந்த மனதை அதாவது வெளியில் மனசை பிடிச்சி இழுத்து அந்த மனசை என்ன பண்ணணும் புத்தியின் துணை கொண்டு வை தமிழ் என்ன போட்டிருக்கு அறிவாளியான மனிதன் மனத்தின் மூலமாக புலன் புலன்களை நுகர்ச்சி பொருள்களிலிருந்து இழுத்து புத்தி என்னும் சாரதியின் துணையுடன் மனதை என் செலுத்த வேண்டும் மனத்தின் மூலமாகன்னு இல்லை மனசு போகிறது மனசை பிடிச்சி இழுத்து புத்தினால் சொல்லி ரொம்ப நாளைக்கு நீ இந்த இருக்க போகிறது இல்லை கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறேன் இந்த வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் இந்த உடம்பில் உயிர் இருக்கிறதுக்குள்ளே காலன் வருமுன்னே முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே கடைவாயில் பால் படுமுன்னே ஊரார் கூடி அழுமுன்னே குற்றாலத்தானே கூறுன்னு சொன்ன மாதிரி நீ இப்பவே போகிறத்துக்கு வழி தேடிக்கோ போகிற வழிக்கு புண்ணியம் தேடு மனமே மனம் போன போக்கிலெல்லாம் போகாதே அப்படின்னு மனசை இழுத்து புத்தினால் இப்படிலாம் பாகவதத்தெல்லாம் புத்திக்கு சொல்லி கொடுத்து இப்படி புத்தியாக சாரத்தினா புத்தியாக சாரத்தினா சக அதாவது துணையின்னு அர்த்தம் புத்தியின் துணை கொண்டு சாரதியான புத்தியின் துணை கொண்டு இந்த இடத்துல தான் சாரத்தின்னு போட்டார் கட்டோபனிஷத்தினுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் எங்கேயோ போன மாதிரி இருக்கும் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம்னு கேட்ட மாதிரி இருக்கா நம்ம தினம் சொல்கிறோமே இப்போ மூணு வேளை சொல்லுவேன் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாதமருதத் திரவசம் யுதம் நிகம கல்பத்தரோர் கலித்தம் பலம்னா என்னர்த்தம் வேதம்ங்கிற கற்பக விரக்ஷத்தினுடைய பழம் அதனால் வேதத்தோட கருத்தை சொல்றதாக இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் பாகவதம் வேதத்தினுடைய சாரம் நல்ல புத்தியா சாரதீனா அந்த சாரதிங்கிற ஒரு பதத்தை வச்சு கடோபனிஷத் கருத்துன்னு புரிஞ்சுக்கணும் தீரகா அங்கேயும் தீரகா சொல்லியிருக்கு தீரகான்னு அர்த்தம் புத்தியை எப்பவும் காப்பாற்றிக்கிறவன் சர்வத்தகா மயிப் பிரணயேத் எல்லா விதத்துலேருந்து எடுத்து என்னுடைய ரூபத்திலே எப்படியே அடிக்கடி போயிடும் நீங்கள் வந்து ஹிருதய கமலம் எட்டு எதழ் தாமரை எல்லாம் பிராணாயமெலாம் ஞாபகம் வச்சுங்கோ மணி நாதம் ஓங்காரம் பூரகம் ரேச்சகம் கும்பகம் இத்தனையும் பண்ணுறோம் எல்லாம் உட்காந்து வரிசையாக பேசின்னு இருக்கோம் உட்காந்து பண்ணுறபோது தானே தெரியும் எட்டு இதழ் தாமரை அந்த தாமரையினுடைய மையத்தில் சூரிய பகவான் சந்திரன் அக்னி அக்னிக்கு நடுவில் இப்படிப்பட்ட வர்ணனைகள்லாம் சொல்லப்பட்ட ரூபம் இப்படிலாம் நினச்சிட்ருக்குறப்போ திடீர்னு என்ன பண்ணும்னா ஏதோ எடுத்து வச்சோமா இல்லையா அந்த துணிய உணத்தினே வாசலில் வச்சு மறந்து அப்படின்னு ஞாபகம் மறந்து போயிடு விட்டு போய்டும் அப்புறம் திரும்பவும் அதை போய் இழுக்கணும் போரும் போரும் துணி போனால் போயிட்டு போகிறது ஜென்மாவில் நமக்கு மோக்ஷந்தானே அடையணும் அப்படின்னு சொல்லி மழைபடி மனசை கொண்டு வந்து சேர்க்கணுமா சர்வத்தகா மயி பிரணயே எல்லா வகையிலும் என்னிடத்தில் மனதை கொண்டு செலுத்து அடுத்த ஸ்லோகம் தத் சர்வ வியாபகம் சித்தம் नान्यानि ஆய சுன்முகம் தவக்கம் चित्तं ஆகிருஷ்யை கற்ற தார நானி सुस्मितं சுஸ்மிதம் मुखं। ரொம்ப அழகாக கொண்டு போகிற முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு அந்த வடிவத்தை தியானம் பண்ணு தியானம் பண்ணி தத் சர்வ வியாபகம் சித்தம் ஆகிருஷ்ய ஏகத்ரத்தியாயே இப்போ உடம்பு முழுக்க திருவடி முதல் திருமுடி வரை திருவடி திருமுடி திருவடி திருமுடி கையை பார்க்குறேன் காலை பார்க்குறேன் முகத்தை பார்க்குறேன் காது குண்டலங்களை பார்க்குறேன் கிரீடத்தை பார்க்குறேன் ரத்னஹாரத்தை பார்க்குறேன் திரும்ப திரும்ப காலை பார்க்குறேன் இப்படியே அந்த ஒரு வடிவத்துக்குள்ள மாத்திரம் என் மனசு போயிட்டு வந்துகிட்டே இருக்கு வெளியில் எங்கேயா போச்சுன்னா திரும்பவும் எடுத்துன்னு வந்து மனசை அதுலையே வைக்கிறேன் இப்போ என்ன சொல்கிறார் அப்படி உடம்பு முழுக்க என்னுடைய திருவுருவம் முழுக்க வியாபிச்சிருக்கிற மனசை ஏதாவது ஒரு அங்கத்தில் வை அப்படி சொல்லிட்டு எந்த அங்கம்னா திருவடியை சொல்கிறாரான்னு இல்லை இல்லை என்னுடைய புன்முறுவல் பூத்திருக்கிற முகத்தில் வை அப்படிங்கிறார் அந்த சிரிச்சின் இருக்கிற முகத்தில் வை அப்படின்னா நம்மளுக்கும் சிரிப்பு வரும் லைட்டாக சிரிச்சின் இருக்கிற முகத்தில் மனசை வைப்பா அந்த புன்முருவல் மந்தகாசமாக இருக்கிறதுல வை நானிய சிந்தையேத் பூயா சுஸ்மிதம் பாவையேன் முகம் சுஸ்மிதம் முகம் பாவயேத் நன்கு புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கிற முகத்தில் வைப்பாயாக சிரிப்பு எதனுடைய அடையாளம் சந்தோஷத்தினுடைய அடையாளம் மகிழ்ச்சியினுடைய அடையாளம் இதைத்தான் எடுத்தவுடனே பிரம்மானந்தம்னா யாருக்கா புரியுமோ புரியாது ஆகையினால இப்போ இதெல்லாம் நகையெல்லாம் பார்த்த ஆனந்தம் என்ன ஆனந்தம் பகவானுக்கு நகையெல்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் போட்டு பார்த்த ஆனந்தம் இப்ப என்ன பண்றார் நகையெல்லாம் விட்டு விட்டார் அந்த முகத்தில் இருக்கிற சிரிப்ப தியானம் பண்ண சொல்ற பாவையேன் முகம் சரி அதை எத்தனை பண்றது உங்கள் பக்குவத்தை பொறுத்து அடுத்து ி தித்தியோம் தச்சாரோ ந கிஞ்சித பிச்சி தேத்து எப்படி அழகாக கொண்டு வராரு பாருங்க வேதாந்தத்துக்கு வந்தாச்சு அத்வைதத்துக்கு வந்தாச்சு துவைதத்தில் தொடங்கி அத்வைதத்துக்கு வர்றது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு விரிவாக படிக்கிறது அத்வைத புஸ்தகத்தில் இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போது நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நான் இந்த இதை ஞாபகப்படுத்துனேன் உங்களுக்கு ஹிரதய கமலத்தில் அந்த அக்னி ஜுவாலையில் பகவானுடைய ரூபத்தெல்லாம் தியானம் பண்ணுற நம்ம ரூபத்தெல்லாம் விட்டுட்டு அவருடைய புன்முருவலை மாத்திரம் தியானம் பண்ணிட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் அப்புறம் அந்த புன்முருவல்லிருந்து அதையும் எடுக்கணுங்கிறார் அங்கே வச்சிருக்கிற மனசையும் எடுக்கணுங்கிறார் தத்திர லத்தபதம் சித்தம் ஆக்ரிஷிய அங்கே ஒன்றியிருக்கிற மனசை எடுத்து வியோம்னி தாரையே ஆகாசத்தில் வை எங்கே போய் எடுத்து பாருங்க ஆகாசம் எப்படிப்பட்டது வடிவமற்றது இருக்கிறதுலையே வடிவம் அவயவம் குறைந்தது ரொம்ப சூக்ஷமாக சாஸ்திரம் குணமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது இருந்தாலும் ஆகாயத்தில் வைப்பாயாக வடிவத்தையே விட்டுட்டார் வடிவத்திலருந்து ஆகாயத்துக்கு கொண்டு போய் மனசை வை இதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் ஆகாயத்தில் வச்சு என்ன சுவாமி பண்ணுறதுன்னா ஆகாயத்தை தியானம் பண்ண நீங்கள் மனசுக்குள்ளேயே இதை கற்பனை பண்ணிக்கலாம் ஆகாயத்தில் மனசவை தச்சுவா மதாரோக மதாரோகா ஆகாஷத்தில் அது என்ன பண்ணணும்னா ஆகாஷத்தையும் விட்டு சுத்த பிரம்மத்தில் வைக்க வேண்டும் தச்சியத்வா மதாரோகா மத்துன்னு போட்டாருங்க அதையும் விட்டு விட்டு என்னிடத்தில் என்னிடத்தில் சொன்னா வடிவமற்ற என்னிடத்தில் வடிவமற்ற என்னிடத்தில் நீங்க பாருங்க நம்ம மனசுக்கு வடிவம் இருக்கா மனசு வடிவங்களை நினைக்கிறதே தவிர மனசுக்கு வடிவம் இருக்கோ வடிவம் இல்லை இப்போது இந்த வரப்பெல்லாம் கட்டுறாங்க வரப்பெல்லாம் கட்டி வரப்புக்குள்ளே தண்ணீர் பாய்ச்சிறாங்க வரப்புக்குள்ளே தண்ணீர் பாய்ச்சுனா அந்த வரப்புக்கு வந்து இப்போ செவ்வகமாக இருந்தால் செவ்வகமாக தண்ணி தெரியும் சதுரமாக இருந்தால் சதுரமாக தெரியும் வடிவமற்ற இதை வடிவம் உடையது போல பார்க்குறோம் அது மாதிரி இங்கே வடிவமற்ற என்னிடத்தில்னு சுருக்கமாக சொல்லிட்டார் இனிமேல் அதுதான் அங்கே தான் நமக்கு சூக்மே உட்காந்துருக்கு வடிவமற்ற என்னிடத்தில் ம தச்சத்ய்துவா மதாரோகா பவ அப்படின்னு அர்த்தம் மத ஆரோகா பவ மத ஆரோகான்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமிழில் என்ன என் முகத்தில் சித்தம் நிலைபற்றும் அதை இழுத்து ஆகாயத்தில் வலுத்த வேண்டும் அதையும் விட்டு என்மேல் நிலை நிறுத்தி என்மேல்னா என்னது இந்த என்மேலுங்கிறது மொட்டையாக தானே இருக்குது என்மேல்னால் திரும்பவும் வடிவத்துக்கு வரணுமா அப்படின்னா வடிவம் அல்ல வடிவத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த நிராகார தத்துவம் வடிவங்கள் எல்லாம் கற்பிக்கப்படுகின்றனவோ அந்த தத்துவத்தை தியானம் பண்ண சொல்றாரோகா அது வேற பக்கத்துல இருக்கு அதனால சிம்பிளா அதை முடிச்சுட்டார் நிஞ்சிதபி சிந்தையே எதையும் நினைக்காதீர்கள் ந கிஞ்சிதப்பி சிந்தையேத் கீதையிலையும் பார்க்கிறோம் இல்லையா ஆத்மசம்ஸ்தம் மன கிருத்வா ந கிச்சிதபி சிந்தையே அப்போ ரூபம் நீங்கள் எல்லாம் கற்பனை பண்ண தாமரை அப்புறம் சூரியன் அப்புறம் சந்திரன் அப்புறம் நெருப்பு நெருப்புக்குள்ள பகவானுடைய ரூபம் பகவானுடைய ரூபத்தில் வந்து அப்புறம் புன்முகை பூத்த புன்முறுவல் பூத்த முகம் அதிலிருந்து ஆகாயம் ஆகாயத்துக்கும் காரணம் உபனிஷத்துலாம் சொல்கிறது இல்லையா என்னது இந்திரிபிய பரா அச்ச பரம் மன மனசஸ் பராமன் பர மகம் அத்தம் அவிய புருஷ்பர புருஷா நம் கிச்சித் சா காங்க நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் தூய உணர்வு தூய உணர்வு சுத்த சைதன்யம் சுத்த சைதன்யம் சுத்த சைதன்யத்தில் மனசை நிறுத்தணும் சுத்த சைதன்யத்தில் நிறுத்தணும் வேற எதையும் நினைக்கக்கூடாது மோட்சத்துக்கு சாதனத்தை எவ்வளோ அழகாக கொடுத்துட்டாரு பாருங்க பக்தி ஞானத்தில் முடிஞ்சுதா இல்லையா பக்தி ஞானத்தில் அழகாக முடியறது ஞானத்தில் முடிகிறத ரொம்ப விரிவாக சொல்லலை ஸ்லோகங்கள் விரிவாக சொல்லலை நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் ஏம் சமாதி மாமே வாத்மாத்மனீ விச்சே மயி சர்வாத்மன் ஜோதிர்ஜியோதிஷிசம்யுதம் ம் சித்தமதி மாமேவாத்மாநாத்மனீ விச்சே மயி சர்வாத்மன் ஜோதிர்ஜோதிஷிசம்யுதம் ரொம்ப அழகா முடிக்கிறார் இப்போ மோட்சத்துக்கு சாதனங்கள் என்ன ஒன்றா பலவா அப்படின்னு கேட்டு மோட்சத்துக்கு சாதனம் பக்தின்னு சொல்லி அந்த பக்தியை அழகாக ஞானத்தில் முடிச்சுட்டார் ஆ பக்தின்னு சொன்னா நிறைய பேருக்கு சௌரியமாக இருக்கும் ஆடு பாடு குதின்னு எல்லாம் சொல்லிவிட்டு உக்காருன்னு கொஞ்ச சொல்லுவோம் ஆடுவோம் பாடுவோம் குதிப்போம் அழுவோம் எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் என்னன்னா முடிஞ்சுதான் முடிஞ்சுது ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுற தியானம் பண்ணுற யாரை தியானம் பண்ணுறேன் பகவானை தியானம் பண்ணுறேன் அவரை பற்றி தியானம் பண்ணுறதுக்கு வழி சரி தரட்டுமா இப்போ சரினு வழியிலெலாம் சொல்லி கொடுத்தாச்சு இதில் நிறைய தத்துவங்கள்லாம் என்னதுன்னா இந்த பக்திக்கு பிராதானியம் கொடுத்ததினால மற்ற விஷயங்கள்லாம் சுருக்கமாக இது இனிமே கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கணும் இல்லாட்டியும் முதல் இதுக்கு முதல் அத்தியாயத்தை படித்தா தெரியும் இதுக்கு முதல் அத்தியாயத்தை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா பக்தியே இல்லை முழுக்க முழுக்க ஞானம் இதுக்கு முதல் அத்தியாயம் பதிமூணாவது அத்தியாயம் ஆகினால அது இது இது புரியலன்னா அது திரும்ப திரும்ப நான் சொன்னதாக சிம்பிளாக தேகோகம் ஜீவோகம் சிவதாசோகம் அப்பா நீங்களா உங்கள் வாயால் சொன்னீங்க கரெக்டு தானே தேகோகம் ஜீவ புரிஞ்சுதானே சொல்றீங்க தேகோஹம் ஜீவோகம் சிவதாசோகம் சிவோகம் இந்த ஐடியா புரிஞ்சுதுன்னா போகும் முதல்ல உடம்பே நான் அப்புறம் உயிர் நான் அப்புறம் என்னது இறைவனின் அடிமை நான் இறைவனே அதை தான் இங்கே சொல்கிறது பாருங்கள் ஏவம் சமாஹித மதிகி இவ்வாறு ஒருமுகப்பட்ட மனசுடன் மாமேவ ஆத்மானம் ஆத்மனி மாமேவ ஆத்மானம் ஆத்மனி வியாக்கியானம் சொல்கிற தியானம் செய்பவன் ஈஸ்வரன் ஆத்மா தியானம் பண்ணுறவன் தியானிக்கப்படுகிறவன் ஈஸ்வரனுங்கிற அந்த விபாகத்தை விட்டு பிரி பிரிவை விட்டுணும் தியாத் தியான தியேயரூபாயை நமஹா தியானம் பண்ணுகிறவனும் தியானம் பண்ணுகிற பண்ணக்கூடிய பொருளும் வேறு வேறு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இப்படி ஒருமுகப்பட்ட மனச உடையவன் என்ன பண்றான் என்னையே தனது ஆத்மாவிலும் ஆத்மானம் ஆத்மனி சர்வான் நான் இதுக்கு உங்களுக்கு கோட் பண்ணுறேன் பகவத் கீத நம்பர் ஞாபகமில்லை ஆறாவது அத்தியாயம் ஷ்லோக்கம் சர்வூத்தனூத்மீஷ் யோகயுக் ஆமா பசியமயி பசியம் நணி சே நணி சர்வூ இந்த மூணு ஸ்லோகம் ரொம்ப முக்கியம் வரமான நம்பர் என்ன இருபத்தொன்பது முப்பது அவ்வளோதான் போட்டுக்கும் அங்க என்ன சொல்லியிருக்கு அனைத்து உயிர்களிலும் தன்னை காண்கிறான் தன்னில் எல்லா உயிர்களிலும் காண்கிறான் ஆ இறைவன் வேறு உயிர்கள் வேறு என்ற வேற்றுமையிலிருந்து விடுபடுகிறான் அர்த்தம் அதைத்தான் சொல்றார் சர்வானு மயி ஆத்மானம் ஆத்மனி பரமாத்மாவை தன்னிடத்தில் பார்க்கிறான் அனைத்தையும் என்னிடத்தில் பார்க்கிறான் பாருங்க அனைத்தையும் இறைவனிடத்தில் பார்க்கிறான் இறைவனை தன்னிடத்தில் பார்க்கிறான் அப்ப என்ன என்ன ஆகும் அனைத்தையும் இறைவனிடத்தில் பார்த்தல் இறைவனை தன்னிடத்தில் பார்த்தல் தன்னையே அனைத்திடத்திலும் புரியுறதில்லை ஈக்குவேஷன் அவ்வளவுதான் ஜோதிர் ஜோதிஷி சம்யுதம் ஒளி ஒளியோடு பொருந்துவது போல ஒரு தீபத்தை இன்னொரு தீபத்தோடு சேர்த்தோம்னா ரெண்டும் சுடரும் சேர்ற மாதிரி ரெண்டு தனித்தனி சுடர்ன்னு சொல்லக்கூடாது வெளிச்சம் அதிகமா போச்சேம்பான் நம்மளு இங்க தாத்பரியம் வெளிச்சம் அதிகமா போச்சேங்கிறதுல இல்லை சுடர் சுடரோடு ஒன்றுபடுவது போல ஜீவ உணர்வு ஈஸ்வர உணர்வும் ஒன்றாகி விடுகிறது ஜோதிஷி சம்யுதம் அடுத்த ஸ்லோகம் தியானே நேத்தம் சு தீவிர योगिनो யுஞ்சோ யோகி நோ மனு நர்ணம் திரியே சுத்தீவிர निर्वानं, निर्वानं। ோ மனாசியாசுணம் ரொம்ப அழகான ஸ்லோகம் முடிக்கிறார் அவர் இம் சுதீவிர தியனே யுஞ்சிதா யுஞ்சதா இவ்வாறு தீவிரமாக பண்ணுற தியானம் இத்தம் சுதீவரேன தியானேன இவ்வாறு நல்ல தீவிரமாக பண்ணுற தியானத்தினால் யுஞ்சிதா யோகினா மனஹா தியானத்தினால் இணைக்கப்பட்ட யோகியினுடைய மனசானது யோகியினுடைய மனசானது என்னாகிறதுனா ஆசு நிர்வாணம் சம்யாசிய ஆசு நிர்வாணம் சம்யாசியதி ஆசுனா என்ன அர்த்தம் சீக்கிரம்னு அர்த்தம் நிர்வாணம்னா என்ன அர்த்தம் எல்லாம் இருந்த இடம் தெரியாம நிர்வாணம் நிர்வாணம்னா என்ன நம்ம அர்த்தம் சாதாரணமாக நிர்வாணமாக தெரியலான்னா நிர்வாணம்னால் என்ன அர்த்தம் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் இங்கே ட்ரெஸ்ஸுனால் இந்த இடத்துல நிர்வாணம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னென்னா ஒன்றுமே இல்லை எந்த விதமான நாம ரூபங்களும் இன்றினு அர்த்தம் நம்முடைய தனித்தன்மை தான் தனித்தன்மையை விடுறது தான் நிர்வாணம் எல்லாருடைய தனித்தன்மையெல்லாம் பொதுத்தன்மை தனித்தன்மை இரண்டையும் நீக்குவதே நிர்வாணம் தனித்தன்மை பொதுத்தன்மை நீக்குவதே நிர்வாணம் டோட்டாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டி இன்னொரு பாஷையில் சொன்ன சமஷ்டி வியாவது வியஷ்டியாவது இருக்கிறது இரண்டற்ற பிரம்மம் ஒண்ணுதானே அப்படி ஒடுங்குகிறது அர்த்தம் நிர்வாணம் சம்யாசியை சாதாரணமா என்ன பண்ணுவோம் இந்த நெருப்பு இருக்குது அக்ரியை இருக்குது தீபம் எரியுது தீபத்தை அணைச்ச உடனே அந்த தீ அந்த சுடர் எங்கே போச்சு எங்கே போச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போகணுமில்ல நீங்கள் ஒரு விளக்கை தூக்கி இந்த பக்கம் வச்சா அந்த விளக்கம் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சாமான இருக்கிற மாதிரி சுடரை அணைச்ச உடனே இப்படியே அந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயா போகணும் இல்லை எங்கே போச்சு எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பிரபஞ்சத்தில் அது லாயமாகிடுது ஒரசுற போது வருது அணைச்ச உடனே காணாமல் போய்டுருது அதுக்கு பேர் தான் நிர்வாணம்னு பேர் தீப நிர்வாணம் அப்படின்னா என்ன இருக்குதுன்னு தெரியுமோ விளக்கை அணைக்கிறது கற்பனை பண்ணி பாரணும் எப்படி அதை இது பண்ண உடனே அந்த சுடரை அணைச்ச உடனே அது கா காணாமல் போய்டுறது எல்லாத்தையும் ஒரு ப இரு இருபத்தஞ்சி விளக்கு வச்சு அத்தனை அணைச்சு விட்டோம்னா என்ன ஆகும் அதுக்காக விளக்கெல்லாம் அணைக்காதீங்க புரியறதுக்காக சொல்கிறேன் அது மாத்திரம் இல்லை இங்க கடைசியாக ஒரு வார்த்தை போட்டுக்கார திரவிய ஜான கிரியா பிரமஹா நிர்வாணம் சம்யாசிய திரவியம்னா பொருள் ஞானம்னா அறிவு கிரியைனா செயல் எல்லாமே பிரமையா அறிவாவது செயலாவது பொருளாவது தத்துவத்தை புரிஞ்ச பிறகு அறிவுக்கும் வேலை இல்லை அறிவால நம்ம உண்மையை புரிஞ்ச பிறகு அறிவுக்கு வேலை உண்டோ அரிவை அறியும் அறிவை அறிந்தால் அறிவு தேவையா அரிவை அறியும் அறிவை அறிந்தால் அறிவு தேவையா அப்படின்னு கேள்வி அரிவை அறியும் அறிவை அறிந்த பின் அறிவு தேவை அரிவை அறியும் அறிவை அறிந்த பின் அறிவு தேவை இல்லாமல் போயிடு அவ்வளோதான் அப்புறம் என்னதுன்னா வகுப்பு முடிஞ்சுதுன்னு அர்த்தம் திரவ்ய ஜானக் கிரியா பிரமஹா திரவிய ஜானக் கிரியா பிரமகா எல்லாம் இது பிரமேன்னு மோட்சத்தை அடையிறதுக்கு மோட்சமே கிடையாது பந்தமும் இல்லை முக்தியும் இல்லை அப்போ முதல்ல தான் இந்த உலகத்தை உண்மையு நம்பி விவகாரம் பண்ணுறப்போ தான் இது எப்படி ஆரம்பித்தது பாடம் பாருங்கள் எப்படி முடிஞ்சிருக்கு பாருங்கள் மோட்சத்துக்கு சாதனத்தை பற்றி ஒரு ஒருத்தரும் ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்களேன்னா அவன் பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறான் பக்தி யோகம்தான் பக்தியினுடைய பக்தியினால் கிடைக்கிற ஆனந்தத்துக்கு ஈடு என எங்கப்பா இருக்கு அப்படின்னார் அப்புறம் பக்தியை வர்ணனை பண்ணார் எல்லாத்தையும் விட்டு ஏகாந்தமாக தியானம் பண்ணுன்னார் ஏகாந்தமாக தியானம் பண்ணுன்னு சொல்லி பக்தியில் வந்து நீங்கள் அதுலேயும் நிறைய சொல்லியிருக்கார் இந்த ஆடுறது பாடுறது பக்தியெல்லாம் வந்து மந்த பக்தியாக உத்தம பக்தியாக என்ன சொல்லுவீங்க ஆடுறது பாடுறது குதிக்கிறது இறைவனுடைய திருநாமத்தை ஓதுறது அழுகிறது பரள்றது இதெல்லாம் மந்த பக்தியாக தாமச பக்தியாக உத்தம பக்தியா நீங்கள் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு அசடு வழியிடும் என்ன பண்ணுறது இல்லை சுவாமி ஒன்றுமே இல்லாதுக்கு அது உத்தமமான பக்தி தானே ஆ ஒன்றுமே இல்லாதுக்கு அது உத்தமமான பக்தி தான் ஆனால் இதுக்குள்ளே வந்த பிறகு பார்த்தா இதில் கிரடேஷன் இருக்கத்தான் இருக்குது ஆக பக்தியில் வந்து மந்த பக்தியில் தொடங்கி மத்தியம பக்திக்கு வந்து உத்தம பக்தி ஞான பக்தி அதோடய அழகாக பூர்த்தி ஆகியிருக்கு ரொம்ப நேரம் பார்த்தா நம்ம பக்தியை படிச்சுட்ட மாதிரி இருக்கும் கடைசியில் முடிக்கிற போது எப்படி ஆகிடுது திரவிய ஜானக் கிரியா பிரமஹா நிர்வாணம் சம்யாசியி ஆசு சம்யாசியத்தின்னு சொல்லி அழகாக முடிந்து விட்டது ஆக இது வந்து தியானத்தினுடைய பிரயோஜனம் எது தியானத்தினுடைய பிரயோஜனம் ரூபக்தி ரூபக்தி பக்தியினுடைய பிரயோஜனம் ஞானம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு நாற்பத்தி அஞ்சு பக்தியின் பயன் ஞானமும் முக்தியும் பக்தியின் பயன் முக்தியும் ஞானம்ங்கிறது நேரடியாக சொன்ன மாதிரி தெரியலேனாலும் ஞானம் நன்றாகவே குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கிறது என்பது வெள்ளிடை மலை தெளி தெளிவாக புரியறதுன்னு அர்த்தம் இந்தளவில் நான் இந்த பாகவதம் வகுப்பை உத்தவகீதை வகுப்பை நிறைவு செய்கிறேன் சுவாமி சித்பவானந்தர் அவர்களுக்கு இப்போ இது நூற்றி ஜெயந்தி நூற்றி பதினஞ்சு தான் என்னுடைய கணக்கு ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி அவர் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய சரீரம் மறைந்திருக்கிறது இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு சுவாமி சமாதி ஆய் யாருக்கும் அதை நம்ப கூட முடியாது இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு சமாதி ஆனால் அவருடைய மகிமையில் நினைவு கூறுறத்துக்காகவே இந்த ஆசிரமத்துக்கு அவருடைய திருப்பெயர் வைத்து வருஷந்தோறும் நம் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய திருப்பெயரால் இந்த அந்தர்யோக நிகழ்ச்சியை நடத்தின் இருக்கும் அவருடைய அனுகிரகத்தினால்தான் இது நடக்கிறது இந்த அளவில் நீங்கள் எல்லோரும் வந்து பங்கு கொண்டு பயன்பெற்றதை குறித்து நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹரி சச்சிதானந்த तापत्रय ோத்பத்தியேத தாபத்தய விநாழ்கி சூமராஜி கீ